வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி அந்த பையனுக்கு ஒரு பனிரெண்டு வயசு இருக்கும் அவனுக்கு ஜூடோ சண்டைன்னு சொன்னால் கொள்ள பிரியம் அந்த கலை அவனுக்கு ஒரு அலாதி பிரியம் அவன் அவங்க அப்பா கிட்ட அப்பா எனக்கு ஜூடோனா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எனக்கு ஜூடோ கற்றுத்தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் அதில் பெரிய சாம்பியனாக நிச்சயமாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்ட சொன்னான் அவங்க அப்பாவும் அந்த பையனை பார்த்து தம்பி இங்கே பாருப்பா நானும் அம்மாவும் ஒன்று ஒரு பெரிய டாக்டராக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுறோம் நீ என்னடான்னா சண்டைக்காரனாக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பிடிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய ஆசையை மறுத்தார் ஆனாலும் அந்த பையன் அடம் பிடிக்கிறத விடவே இல்லை இப்படி இருக்கிறப்போ அந்த பையனுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவனுடைய வலதுகையை அவன் இழக்க வேண்டியதாகி போயிடுச்சு இப்போது மருத்துவமனையில் இருந்து அவன் திரும்பி வந்துட்டான் அவனுக்கு வலதுகை கிடையாது உடனே அவங்க அப்பா இப்போவாவது அவன் ஜூடோவப்பத்தி மறந்துருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த பையனுக்கு இப்போது ஜூடோவப்பத்தி அதிகமாகவே ஆசை வந்துருச்சு அப்பா என்னை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து நான் ஒரு கையாலே அந்த விளையாட்டை விளையாடி பெரிய சேம்பியனாகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பிடிக்க ஆரம்பித்தான் வேற வழி இல்லாமல் அவங்க அப்பா அவனை கைது இருந்த ஒரு ஜூடோ மாஸ்டர் கிட்டலாம் வந்து அவனை பயிற்சிக்கு சேர்த்து விட்டார் அவனும் அந்த பயிற்சியை அந்த மாஸ்டர்கிட்ட செய்கிறதுக்காக போனான் அந்த மாஸ்டர் சொன்னார் இவனுக்கு ஒரு கையில் அதனால் இவன் நல்லா பழகணும்னு சொன்னால் இந்த ஆசிரமத்திலே தங்கி இருந்து தான் பழகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையும் சேர்த்து போட்டார் அந்த பையன் அதுக்கு சம்மதிச்சுட்டான் அந்த ஆசிரியரும் ஒரு சில பயிற்சிகளை அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு சொல்லி கொடுத்துட்டு அடுத்ததாக ஒரு யுக்தியை சொல்லி கொடுத்தாரு என்ன யுக்தி அப்படின் சொன்னால் இடது கையால் எதிரியை எப்படி தாக்குறது அப்படிங்கிற யுக்தி அதை சொல்லி கொடுத்துட்டு இதனை தினசரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவர் சில குறிப்புகளை சொன்னார் இந்த பயணம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆறு வருஷமாக அந்த ஒரே யுக்தியை பயன்படுத்தி பயன்படுத்தி பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தான் ஒவ்வொரு நாளும் இந்த மாணவன் அந்த ஆசிரியர்கிட்ட பார்த்து எனக்கு வேறு ஏதாவது பயிற்சி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு அந்த ஆசிரியர் வந்து நீ இதை முதல்ல ஒழுங்காக நல்லா செய்யி அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார் அடுத்த பயிற்சிகளை இப்படி இருக்கிறப்போ தேசிய அளவில் ஜூடோ சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு போட்டி வந்தது அந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த பையனுடைய ஆசை அந்த போட்டியில் ஜெயிக்கணுன்னா ஏழு நிலைகளை கடந்தாகணும் அப்படி இருக்கிறப்போ இந்த பையனும் ஆர்வத்தில் வந்து அந்த போட்டியில் சேர்ந்துட்டான் போட்டியில் சேர்ந்த உடனே மறுபடியும் அவன் ஆசிரியர்கிட்ட நச்சரிக்க ஆரம்பித்தான் எனக்கு வேற ஏதாவது யுக்தி சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கவரு உனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நீ இதை மாத்திரம் நல்லா பண்ணு ஒரு நாள் நிச்சயம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய வார்த்தையை மட்டும் அந்த பையனுக்கு சொன்னார் அவர் சொன்னது மாதிரியே அவன் முதல் ஆறு நிலைகளை எளிதாக கடந்து வந்துட்டான் இன்னும் இரண்டு நாளில் அவனுக்கு ஏழாவது நிலையாகிய இறுதி நிலை போட்டி இருந்துச்சுது உடனே அவன் அன்னைக்கு இரவு ஆசிரியர்கிட்ட போய் இப்போவாவது எனக்கு வேற ஏதாவது யுக்தி சொல்லி கொடுங்க இது தேசிய அளவிலான ஒரு போட்டி கண்டிப்பாக எதிரி பன்மடங்கு என்னை விட வலிமையா இருப்பாரு நிச்சயமா நான் ஜெயிக்கணும்னா எனக்கு வேற சில யுக்திகள் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரை கட்டாயப்படுத்தினான் அப்பவும் ஆசிரியர் என்ன சொன்னார்னா நீ இந்த ஒரு யுக்தியை கடைபிடிச்சா போதும் தம்பி உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வார்த்தை சொல்லி அவனை போட்டிக்கு அனுப்பி வச்சாரு போட்டியில் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரியே இந்த பையன் அழகாக ஜெயிச்சுட்டார் ஜெயித்த உடனே வெற்றி கோப்பையை அவர் கையில் கொடுத்தாங்க தங்கப் பதக்கமும் அவருக்கு வழங்கினாங்க வழங்கிட்டு அந்த பையன்கிட்ட பேட்டி கண்டாங்க தம்பி உங்களுக்கு ஒரு கை இல்லை இருந்தாலும் நீங்கள் இந்த போட்டியில் எப்படி ஜெயிச்சிங்க என்ன எக்தியை கையாண்டிங்க அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு அந்த பையன் சொன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது இது பற்றி நேற்று கூட நான் என்னுடைய மாஸ்டர்கிட்ட கேட்டேன் அவர் எனக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்ன உடனே அந்த ஆசிரியர் எல்லாராலையும் மேடைக்கு அழைக்கப்பட்டார் அப்போது அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து சொன்னார் தம்பி உனக்கு வலது கை கிடையாது இடது கை மாத்திரம்தான் இருக்குது நான் உனக்கு சொல்லி தந்த யுக்தி இடது கையால் எப்படி வலிமையாக எதிரியை தாக்குறது அப்படிங்கிறது நீ அதில் நல்லாவே தேர்ச்சி பெற்றுட்ட இப்போது எதிரிய இடத்துக்கும் இப்படி இடது கையால் எதிரியை வலிமையாக தாக்கிற ஒருத்தரை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுன்னு சொன்னால் ஒரு புத்திசாலித்தனமான எதிராளி என்ன பண்ணுவான்னு சொன்னால் அந்த எதிராளியுடைய வலது கையை பிடிப்பான் அப்போது உன்னுடைய வலது கையை உன்னுடைய எதிராளி பிடிக்கணும் உனக்கு தான் வலது கை கிடையாது அதனால் அவனால் பிடிக்க முடியாது உன்னுடைய அடியிலேருந்து அவனால் தப்பிக்க முடியாது அதனால் உன்னுடைய எதிரி சீக்கிரமாகவே வீழ்ந்து விடுறான் தம்பி இதுதான் ரகசியம் உன்னுடைய பலகீனம் எதுவோ அதை நாம் பலமாக மாற்றுறதுக்கு ஒரு யுக்தியை உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் உண்மைதானுங்க ஆசிரியருடைய பலம் எது மாணவனுடைய பலகீனம் எதுவோ அதை கண்டு அதில் அவன் பலசாலியாக மாற்ற வேண்டும் என்பது